نبينا حميد مجيد صلى الله عليه وعلى اله وازواجه وذريته والصالحين واهلي بيته اجمعين واوفقوا عباده الله وايا يعوا لتقوى الله فان تقوا اصلوا قد الله في الروا علانيا اما بعد فقد قال الله سبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أغنى أني مالية هل فأني طرقانية خدق الله رضيه அல்லா ஒருவழிக்கொள்ளார் அந்த அல்லாஹுவின் உயரிய பேர்நாமத்தை கூறிய புசுபா புறச்சங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் என் உயிரும் மேலான நாயகம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சு வடுகளை அனுபலவும் தமது வாழ்விலையை பின்பற்றி வெற்றிகளை அல்லாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம் வாங்கி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேரகாத்து வதிர்க்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வழியிலே இருக்கின்ற போதும் இரவிலும் தகவலிலும் இரகசியமாகவும் உள்ளூரிலும் வெளியூரும் அன்பான அல்லாஹுவின் நல்ல அல்லஹாவுக்கு பகான ஹோச புனிதமான ஒரு மாதத்தை தந்து புனிதமான மாதத்திலே வரக்கூடிய முக்கியமான பத்து நாட்களை அல்லாஹ் எங்களுக்கு ஆரம்பமாக தந்து அதிலே மிக முக்கியமான ஒரு நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நோக்குகளிலே அதிக நன்மைகளை தரக்கூடிய நோம்பு என்று சொல்ல வசனவர்கள் பிரமலானுடைய நோக்கினால் வர்ணித்த நோக்குகளிலே ஒன்றுதான் அரப்பாவுடைய நோம்பு அந்த நோமை நோட்டவர்களால் வெள்ளிக்கிழமை நாளிலே நாம் எல்லாம் ஜிம்மாவை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அன்பான அல்லாஹாவின் நல்லடையார்களே எனவே இந்த சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஒவ்வொரு பகிர்ந்து கொள்வது காலத்தின் தேவையாக கருதுகின்றேன் இந்த காலத்திலே எங்களால் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு தான் சதர்காவுடைய அமலாக இருக்கிறது சதர்காவுடைய அமல் இருக்கிறதே கண்ணியமான அது இந்த உலகத்தில மாத்திரம் அல்ல உலக முனைவதற்கு பின்னால் அழைய ஒரு மனிதனுக்கு பயன் கொடுக்கக்கூடிய அமல் தான் சதர்காவுடைய அமல் தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள் கண்ணியமான அல்லாபுவி நல்லடியாறை எம்மிலே அநேகமானவர் நிறைக்கக் கொண்டிருக்கிறார்கள் நோய்குரிய மருந்து தெப்பிலட்டு குடித்தான் காத்திருந்தான் என்று நோய்குரிய சிபாவையும் அல்லாஹ் சதக்காவலி வைத்திருக்கிறார் சில அடியாறைகளால் சில வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நோய்களுக்கு அல்லா சிபாவை இந்த சதாவின் மூலமாக திராவத்தின் மூலமாக சிக்கரைகளின் மூலமாக நான் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த உலகத்திலே யாரும் பணம் சம்பாரித்து போட்டு இந்த போட்டுக்கு வீடுகளுக்கு பிறரால் ஒடுக்கப்பட்ட உலகத்திற்கு பின்னால் எங்களுக்கு ஒரு பெயர் வைப்பார்கள் அந்த பெயரும் பிறரால் வைக்கப்பட்ட பெயர் அது நாங்கள் எங்களுக்குரிய பெயராக அடித்துக் கொண்டாலும் அது பிறராக எங்களுக்கு வைக்கப்படுகின்ற பெயர் அதற்கடுத்ததாக எங்களுக்கு அந்த கல்வியையும் இன்னொரு சமுதாயம் தான் எங்களுக்கு படிப்பித்து ஊட்டி தருவார்கள் அதே போல் அதற்கு அடுத்த தகப்பட்ட பழனியா அந்தஸ்தா பொருளாதாரமா எல்லாம் இன்னொரு சமுதாயத்தால் தான் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரை கூட நாங்கள் பாவிப்பதையே கூட இன்னொரு சமுதாயம் தான் எங்களுடைய பெயரையும் பாதித்துக் கொண்டிருக்கிறார் அதே பொருளாதாரத்தை நாங்கள் அனுபவிப்பதை கூட இன்னொரு சமுதாயம் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கண்ணியமானவர்களே எப்படி எங்களுடைய புறந்த பிறரால் கொடுக்கப்பட்டதோ எங்களுடைய பெயரைகளுக்கு பிறரால் கொடுக்கப்பட்டதோ எங்களுடைய பட்ட பரவி அதே போல என்னுடைய கல்வி பிறரால் கொடுக்கப்பட்டதோ அதே போன்று ஒரு நாள் நாங்கள் மூத்த நாள் நான்கு கடமைகளை எங்களுக்கு ஆசை அந்த கடமைகளை நாங்கள் செய்வோம் என்னுடைய ஜனாதாவ இந்த அதரன் வேண்டும் என்னுடைய ஜனாதாவை என்னுடைய மகன் மூலம் கொழுப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம் ஆனால் கண்ணியமான அல்லாஹ் அது அப்படி ஒரு வக்கியத்தாக இருந்தாலும் சில பேரை தருத்தி உடைத்தி சில மனிதர்கள் சென்று விடுவார் வாப்ப இருக்கத்தான் பிள்ளைகள் இருக்க பாப்பாக்கிட்டார் வாப்பம்மா இருக்க பிள்ளைகள் மௌத்தாக்கிறார் தருத்தி உடைத்து நிறைய மக்கள் போவதை எனவே மௌத்தா பின்னால் நான்கு கடமைகளையும் பிறர்தான் செய்து விடுவார் எங்களை கமன் செய்வார்கள் தொலைவிப்பார்கள் நல்லடக்கம் செய்வார்கள் இந்த நான்கும் பிறர்தான் செய்து விடுவார் எனவே இந்த உலகத்திலே எங்களுக்கு என்று ஒன்றும் கிடையாது நாங்கள் செய்ததுதான் எங்களை வரப்போகிறது எனவே அன்பான அல்லாஹுவின் நகனியார்களே வல்லவன் மகான முதலா தந்திருக்கின்ற செல்பத்தி மூலமாக மற்றவர்கள் வாழ வைக்கக்கூடிய ஒரு தான் வாடையாமல் நாங்கள் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விடவும் பிறரை நாம் வாழ வைக்க வந்தவர்கள் நாம் வாழ்வதின் உலகமாக எங்களுடைய அக்கப்பக்கத்திலே உள்ளவர்கள் வாழ வேண்டும் நான் வாழ்வதாக உறவுகள் மார்க்கத்தை கட்டுத்தரக்கூடிய வளமாக்கள் வாழ வேண்டும் பள்ளியிலே கடலை செய்யக்கூடியவர்கள் வாழ வேண்டும் மதிர்சாக்களே ஓடியாதால் கடமை செய்யக்கூடியவர் வாழ வேண்டும் எனவே எங்களுடைய வாழ்க்கை ஏனையவர்களுக்கு ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும் அப்போதும் நான் என்னுடைய வாழ்க்கை தருத்திரமாக நாங்கள் நோக்கானால் என்னுடைய பேர் இந்த உலகத்திலே ஒழியப்படும் ஒழியப்படும் எனவே அதான் அல்லா அவங்க அடியார்களே அல்லாவுக்கு தர்மங்களை அல்லாஹூக்காக கொடுத்து நான் உதவி செய்கிறேன் அதில் முக்கியமான ஒரு விடயம் தான் ஒரு மனிதனை தந்தா கொடுத்த பொருளாதாரம் அதை நல்ல வழியிலே ஒரு மனிதன் செலவழித்தால் நல்ல வழியிலே அதை செலவழித்தால் நாளை வறுமை நாளை அல்லா பாபு சலா தர்காவுடைய வாயனால் அல்லாஹ் அந்த அதிகாரிகளை வெல்கம் பண்ணுகிறார் இந்த உலகத்திலே எத்தனையோ கட்டிடங்களை தர்மத்தின் மூலமாக துவருக்கத்திலே ஒரு வாயல் அல்லா எங்களுக்கு ஏற்படுத்தார் அதை நலமு செய்யக்கூடியவர்களுக்கு கூலியாக அல்ல வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல பலாய்கள் தீபத்துகள் கடுமையான நோய்கள் கடுமையான தாக்க முடியாத கெட்டோன்பற்றையும் அந்த தர்மன் மிரலாக இருக்கும் வலிச்சமாக இருக்கும் நாளைய வருவையினாலே சதற்காவுடைய வாயிலால் உருக்கம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அது ஒரு மனிதன் கொடுக்காமல் தடுத்து வைக்கிறான் அதனை யாரெல்லாம் கொடுக்காமல் தடுத்து வைக்கிறார்களோ அல்லாவும் அவர்களை கொடுக்காமல் தடுத்து வைத்து முடிச்சு போட்டு வைக்கிறார்களோ கொடுக்காமல் அவர்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலும் நடை வைத்துவான் மருந்தையும் நலவை தருவான் அவர் பிரதமர் அலைவர் செல்லும் அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அன்னதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நேசிக்காத நேசிக்கப்படாத ஒரு கோபிடத்திலே எந்த நலவும் இருக்க நாம் பிறரை நேசிக்க வேண்டும் பிறர் எங்களை நேசிக்க வேண்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாம் பிறரை நேசிக்கின்றோமா எங்களை குறைந்தபட்சம் என்னுடைய மனைவி என்னுடைய அடுத்த வீட்டாளர்கள் நேசிக்கின்றார்களா என்னுடைய அதிரசையை நேசிக்கின்றாரா இந்த பணியில கடைபிடிக்கக்கூடிய வாரதின் அவர்களை நேசிக்கின்றார்களா அல்லது நான் செய்வதோ கலையில வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை எங்களை நேசிக்கிறார்களா ஐயோ முதலாளியா முதலாளியைப் பற்றி சொல்லிவிடாதீர்கள் வாய துறந்தால் மலர்ச்சியான தரத்தில் அவருடைய குறைகளை சொல்லலாம் அதை சொல்லக்கூடிய அளவுகா எங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஊழியர் இருக்கிறார் இரவே கண்ணியமானவர்கள் எதை சொல்லப்படுகிறே என்றால் ஒரு மோகமின் மற்றவரை நேசிக்க வேண்டும் குரலால் நேசிக்கப்பட வேண்டும் நேசிக்காத நேசிக்கப்படாத மோகமியின் இடத்துல எந்த நலவு கிரையாக இருக்கிறார்கள் எனவே தருணம் இருக்கிறதே கண்ணியமானவர்களை அது எங்களுக்கும் பயன் தரும் நாளை மறுமையிலும் பயன் தரும் நாளைய சையாபத்துறையினால் அல்லா சில மனிதனுடைய செல்வங்களை விஷமுள்ள ஒரு பாம்பாக மாற்றுவான் எப்போது கன்று அக வைக்கும் யோகம் சில மனிதனுடைய பொருளாதாரத்தை அந்த நாளைய சையாபத்துறையினாலே விஷமுள்ள பாம்பாக மாற்றுவான் அந்த பாம்பு அவனை மூடிக்கொள்ளும் ால இந்த உலகத்திலே நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த இரவுகளை எல்லாம் பகலை போன்று கஷ்டப்பட்ட வெயில் மலை எல்லாம் பாராமல் நடைந்து வெயிலுக்கும் நடைந்து அதே மலைக்கும் நடைந்து எல்லாவற்றிலும் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த பணங்கள் நாளைய கண்ணியமானவர்களே பொருளாதாரத்தை பொருளாதாரத்தின் மூலமாக மற்றவர்களை வாழ வைப்போம் மற்றவர்கள் உதவுவோம் நிச்சயமா அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாளையே மறுபடி நாளிலே அல்லாஹளுக்கு நிபதி தருவார் அதே மிக ஊதியமான ஒரு அம்சம் தண்ணியமான அல்லாஹை விளையாடியார்களே எங்களுடைய கட்சியிலே கடமை செய்யக்கூடியவர்கள் அது அசரஸாக இருக்கலாம் மாவிசாக இருக்கலாம் அல்லது மாதீனாக இருக்கலாம் ஏனைய ஊழியராக இருக்கலாம் இவர்கள் எல்லாம் தண்ணியமானவர்களே பிள்ளைகூட்டிகளோடு தன்னுடைய மனைவி தன்னுடைய தாய் தாப்பன் தன்னுடைய உட்டா விட்டுவிட்டுவசிற்காக வந்து அவரு பள்ளியிலே தொகுார்களே வெள்ளியமானவர்களும் அல்லாவும் நிலவியார்களே கடந்த மூன்று நான்கு மாதங்களாக பள்ளிகள் மூடப்பட்டே செய்திகளுக்கு தெரியும் ஆனால் பள்ளியை அவர்கள் பாதுகாத்தார்கள் அந்த இரண்டு மூன்று பேராவது இருந்து பள்ளியிலே தொழுகின்ற பள்ளியிலே சுஜித்து செய்தார்கள் அன்பான அல்லாவி கடந்த நோம்பை எடுத்திருப்பார்கள் கடந்த நோம்பே நாங்கள் எல்லோரும் பயத்தோடும் வீதியோடும் வீட்டுக்குள்ளே மாஸ்கை போட்டு கொன்றும் அடுத்த வீட்டை கூட எட்டி பார்க்காமல் வீட்டுக்குள்ளே நாம் இருந்தோம் ஆனால் அந்த பள்ளியிலே கடமை செய்யக்கூடியவர்கள் முப்பது நோம்பையும் அந்த வந்த இருபத்தி ஒன்பது நோம்பை எக் செய்தார்கள் பத்து பேரை அவர்களுக்கு பிள்ளை இருக்கிறார்கள் குடும்பம் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இருக்கிறது அவர்களுக்கும் சேவை இருக்கிறதே அத்தனை விட்டுக் கொண்டு அப்படியே தியானம் செய்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அதான் போட்டார்கள் சில வேளை பதில் சாப்பிட்டு போது அதான் கேட்கும் எப்படி இருக்காது கண்ணியமானவர்களே அவர்கள் அதான் சொல்வது பள்ளிக்கு வர வேண்டும் எவருடையும் தியான் எனவே கண்ணியமானவர்கள் இவர்களுக்கு பங்களிப்பை சென்ற ரமிலே செய்ய கிடைக்கவில்லை ஆனால் மூன்று மாத காலம் பள்ளிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கடமை செய்யக்கூடிய அவருடைய மனங்களை குளிர வைக்க வேண்டும் அதற்கு ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அல்லாஹ் நாளையும் ஒரு பொந்துபாவை தர இருக்கிறான் இன்றும் ஒரு பொந்துபாவ கண்ணியமானவர்களே எனவே ஒலமாக்கூடிய விஷயத்திலே கூடுதலாக கவனப்படுங்கள் சொல்லுகள் இருக்கும் ஒருமுறைதான் உயிரை கொடுப்பார்கள் உலமாக்கள் சமூகத்தை பாதுகாக்கின்றார்கள் உடமாற்ற செய்கின்ற உதவி அது ஒரு சமூகத்துக்கு செய்கின்ற உதவி அவர்கள் அறிவு என்பது உள்ளத்திலே சுமந்து கொண்டு இருப்பதல்ல அறிவு என்பது சமூகத்துக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டும் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் பள்ளி அதற்காக எடுத்துக் கொள்ளுங்கள் பல வருடங்கள் அவருடைய பள்ளியிலே கடமை செய்து கொண்டிருக்கிறார் அவரால் ஒரு சமூகம் பார்த்து ஒரு சமூகத்துக்கு மாபத்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஊரில் பெயர் வைக்கப்படுகிறது விழுந்தால் அவர் மூலமாக அந்த இறுதி கடனைகள் செய்யப்படுகிறது அவருடைய நிலவுகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பங்கெடுக்கிறார் கண்ணியமானவர்களே அவருடைய சந்தேகத்திற்கு தெரிவை தருகிறார் அப்படிப்பட்ட ஒருவரை ஒரு சமூகம் வாழுகிறது ஒரு சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து இருக்கிறார் ஒரு ஆணி எனவே கண்ணியமானவர்களே அந்த வளமாக்களுடைய விடயத்திலே நாம் கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும் தர்மம் வேண்டும் செய்கின்ற ஒரு ஆணி சமூகத்துக்கும் பயார் செய்வார் எனவே அவரை நாங்கள் பாரத் அல்லா அல்லா அவங்களுக்கு மறக்க செய்வான் அல்லா அவங்களோட எளிமலை பறக்க செய்வான் என்ற துவாசிங்கிற கண்ணியமானவர்களே அந்த துவா உங்களுடைய எயில்புக்கெல்லாம் வரக்க செய்வானா செய்யக்கூடியவா அவர் மூலமாக யார் யார் பிரயோஜிப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பரப்பு எனவே ஒரு ஆழ்வுக்கு நாங்கள் ஒரு நேர உணவு கொடுக்கிறோம் எங்களால் சின்ன ஒரு தொகையை கொடுக்கிறோம் என்று கண்ணியமான அவரது பெரிய ஒரு நலவை தேடித்தர்கள் அந்த தர்மம் ஒரு காலமும் வீணாகி போவதில்லை நாளைய வறுமையில இச்சு மாதிரி காணப்போகிறீர்கள் கொடுக்க தர்மம் உங்களுடைய குடும்பத்திலே அல்லது உங்களுடைய பிள்ளை ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ மௌலவி அல்லது மௌலவியாக நிச்சயமாக அந்த தர்மம் உருவாக்கும் அல்லது அவருடைய குடும்பத்திலே ஒரு ஆளுமையாக தான் அவர்களுக்கு தருவார் அப்படி இல்லை என்றால் ஆளுமையுடைய துவாரிய குறிப்பாக தான் தருவார் சில இடங்களுக்கு ஜனாதாக்கு போனால் கண்ணியமானவர்களே உளமாக்கள் தான் அந்த ஜனாதாவையே சுமந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு ஆளுமை தான் நோக்கா இருக்கிறார் என்றால் அந்த ஆளுமை அந்த உலமாக்கள் குடும்பம் தான் சுமந்து கொண்டு பாத்திரியம் எனவே என்னுடைய குடும்பத்திலே ஒரு ஆரியமாவது வர வேண்டும் என்றால் நாங்கள் ஆளின் குழு குமபத்தை அன்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தர்மங்கள் கொடுக்க வேண்டும் எங்களால் அப்பங்களிப்புகளில் செய்ய வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே முக்கியமான ஒரு விடயத்தை நான் நினைவுபடுத்துகின்றேன் பள்ளியிலே உள்ளவர்கள் இந்த மகள்லாவை பொறுத்த வகையிலே ஒரு சிறிய ஒரு மகளா இங்கு பக்கத்திலே வேலை செய்யக்கூடிய கவனங்களை வேலை செய்யக்கூடியவர்கள் பெரியதொரு ஒரு உதவி இங்கே கண்டுக்கொண்டிருக்கிறார் அவர்களால் ஏழுபான சின்ன சின்ன உதவிகளில் இருக்கிறார் அது முதல் இல்லா ரொம்ப சந்தோஷம் அந்த வகையிலே இன்று சேரக்கூடிய இந்த படத்தை ஹதியாவை இந்த பள்ளி அதிருத்துமாருக்காக அதே போன்று ஒரு பள்ளியிலே கடனை செய்யக்கூடிய மாதிரிமார்களுக்காக வேண்டி ஒதுக்குவதற்காக நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறார் அதே போன்று நாளையும் இஷா அல்லா ஏழவு கேடைக்கக்கூடிய அந்த ஹதியாக்களை கொம்படைவதற்காக வேண்டி இந்த ஏற்பாடுகள் கொண்டப்பட்டிருக்கிறது எனவே கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவர்களின் ஜம்மா தொகுதிக்கு வந்திருக்கிறோம் வேறங்கையாவது சொல்லுவோம் தந்தர்ப்பம் கிடைக்கலாம் வேலைங்கையாக கிடைக்கலாம் அதனால் எங்களுடைய கையில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு தொகை ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் சிறிய ஒரு தொகையாவது அந்த தொகிலே அதாவது ஒரு அந்த பாத்திரத்திலே போட்டு உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள் அதனோடு முக்கியமான கண்ணியமான நன்றி அரப்பாவுடைய நோமை நாம் மோட்டுக் கொண்டிருக்கிறோம் வெள்ளிக்கிழமை நாய் துவாக்கள் தட்டப்படாத ஒரு நாள் அரப்பாவுடைய நாளிலேயே துவாக்கள் தட்டப்படுவதில்லை வெள்ளிக்கிழமை நாளிலும் முக்கியமான ஒரு நேரத்தில் சிறையில்லாமல் பகுதிகளா அதே போன்று சதற்காக புரிந்து கொண்டு ஒரு அணியால் கேட்டால் அந்த துவாரும் திரை இல்லாமல் பகுதி எனவே எல்லாரும் ஒன்றுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் நோம்போடு இருக்கிறீர்கள் ஜிம்மா துறைக்கு இந்த கடமை முடித்துவிட்டு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தொகையாவது கையெழுங்கள் உங்களோட தேவைகளை நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக அல்லாத தேவைகள் நிறைவேற்ற அவர் திருமண செல்வதாக வளை வச வருடத்திலே ஒரு மனிதர் உருவோடி வருகிறார் புகாரிலே பரிசேப்பட்டிருக்கிற ஹரீஷ் ஆய் சார்வது எல்லாம் வந்தால் ஆய்மாவை அறிக்கிறார் அல்லாவின் கூதரே என்னுடைய தாய் மவு அறிவிட்டால் சக்கராகுமே சந்தர்ப்பத்தில் என்னுடைய தாய் தருமாறினால் ஆனால் அவர் சதற்காகுமார் ஏன் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய தாய்க்கு தர்மம் கொடுத்தால் அது போய் ஜெயமான ஐயகமே என்று அவர் அல்லா பெருமானா சொல்லு வலை வந்தவர்களை வந்து ஒரு மனிதர் கண்ணீர் மருக அழுது அல்லாவின் வந்து விளக்கிட்டு பெருமானா சொல்லாஹோ அலைவற்ற சொன்னார்கள் நீங்கள் தர்மம் கொடுங்கள் அது போல் என் தாய்க்கு போய் கேரவி இன்னும் செய்யப்பட்டிருக்கிறது அங்கு ஆன்மாவை அறிவிக்கிறார்கள் இன்னும் ஒரு மனிதர் பெருமனா சொல்லி வருகிறார்கள் வந்து அல்லாவின் சூதரி என்னுடைய பாபா என்னை விட்டு பிரிந்து விட்டார் பாபா நிறைய பொருளாதாரங்களை அதுல கொஞ்சத்தை நாங்க அவனுக்கு எங்களோடு இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் குழந்தைகளுக்கு தாயின் தகப்பன் தாய் சாப்பிட மிகப்பெரிய செல்வம் குழந்தை எனவே இந்த மிகப்பெரிய செல்வத்தை இழந்தவர்கள் அந்த செல்வம் இன்றைய நாளிலே சதற்காக்களை இன்றைய நாளிலே நனவுகள் வராதா இன்றைய நாளிலே துவாக்கள் வராதா என்னுடைய கவருக்கு ஒரு பிராமாந்தம் வராதா என்று ஏற்றி இப்படிப்பட்ட முக்கியமான நல்ல நாளிலே ஒரு தருமத்தை உங்களுடைய வாசா உமாவுடைய அந்த கவருக்கு போய் சேர வேண்டும் என நீ எத்தோல் நிச்சயமாக போடுங்கள் இணைய கனியமானவர்களே அந்த தர்மசுரிய விடயத்திலே கூடுதலாக கவனம் அளித்து எங்களால் முடியுமான சின்ன ஒரு தொகையை முடியுமான தொகையை போட்டுவிட்டு செல்லுங்கள் அதேபோன்று நாளை வர கிடைக்காது நிற்கக்கூடியவர்கள் நான் ஒரு தொகையை தருகிறேன் என்று நிர்வாகத்திலே சொல்லிவிட்டு செல்லுங்கள் மருத்துவ கல்யமானவர்கள் எங்களுக்கு தெரியும் நாளைய நாள் பிறநாள் சந்தோஷமான நாள் சியாகப் பிறநாள் சியாகத்துக்கு பின்னால் கொண்டாட வேண்டிய ஒரு பிறநாள் நாம் சோதனைக்கு பின்னால் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனவே கன்னியமானவர்களே நாளைய கொண்டாட மிகவும் நிதானமான முறையிலே கொண்டாடிக் கொள்ளுங்கள் மத சகோதர்களுடைய உணர்வுகளை தூண்ட வெளிப்பாடுகளை காட்டாமல் ஒழுக்க விளிமியங்களை அளமான முறையிலே பேணி நல்ல முறையிலே அந்த பிறநாளை கழித்துக் கொள்ளுங்கள் அதற்கு குறிப்பாக கன்னியமானவர்களே மகளிரு காட்டு வழிமுறைகளின் பள்ளிக்குவார்கள் சிறுவர்களையும் நோயாளிகள் முதியவர்களை பள்ளிக்கு வருவதை அவர்களை கொஞ்சம் இந்த காலத்தில் நிற்பாட்டி வையுங்கள் அடுத்ததாக பெண்ணா தினம் சந்தோஷம் முசாஃபஹா செய்வோம் மொஹானாக்கா செய்வோம் சந்தோஷமான நாள் ஆனால் இந்த பெருநாளைக்கு முசாஃபஹா மொஹானாக்காவை கொஞ்சம் நுப்பாக்கி விட்டு சலாத்தோடு நாம் நிறுத்திக் கொள்வோம் சலாந்தோளை கொள்வோம் அதுக்கு மேலாம் நிறைய நன்மையை தருவாங்க அதேபோல் கனியமானவர்களே இம் எல்லாருக்கும் தெரியும் பொர்பானுடைய அமலையும் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை எல்லாம் அந்த நாட்டில் எங்களுக்கு தந்திருக்க எனவே அந்த குர்பானுடைய அமலை நல்ல முறையிலே செய்து கொள்வோம் ஒரு கஷ்டங்களை வெளியிலே சொல்லிக் கொள்ள முடியாது இருப்பார்கள் நாம் உங்களுடைய குழந்தைகள் குழுப்படுத்தோம் வீட்டிலே பலகாரம் செய்கின்றோம் இன்னொரு சேவைகள் நாளை சமைப்பதற்கு மரக்கரியா இறைச்சியா எல்லாம் எடுத்து இப்படி ஏற்பாடுகள் இருக்கின்ற நான் ஏழைகள் எடுத்துக்கொண்டால் உணவுக்குரிய வசதியும் இல்லை கொடுப்பதற்குரிய வசதியும் இல்லை ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவளுடைய பங்குதாடாய் கொள்ளுங்கள் அவரது தண்ணீரை நீங்களும் நிச்சயமா குறையுங்கள் நிச்சயமா அது ஒரு நாள் நாளைய நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே நரகம் போக விடாமல் உங்களை தடுக்கின்ற தண்ணீராக நரம்பை நிச்சயமானும் என்பதை யாரும் மறந்துவிடாது இந்த காலத்தை பெண்மதியான காலமாக பழித்து அல்லாஹு நல்லடியார்கள் அல்லாய் அனைவரையை கபூர் செல்வானாக விடயத்திலே அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய நன்மக்களாக அனைவரையை கபூர்சை வருவாயாக யாவா உலகமாக்கூடிய மனதை வெல்லக்கூடியவர்களா உலகத்துக்கு துவாக்கிய கூடியவர்களா உலமா கூடிய தியாரத்தை இபாதத்தாக உலக முகத்தை இபாரத்தாக நென்மக்களாக அனைவரை கபுள் செய்வாயாக வாழ செய்வாயாக பதக்கத்தை தந்துருவாயாக பள்ளியை பரிமாற்றம் செய்யக்கூடிய அருளையும் பதக்கத்தை கொடுத்துருவாயாக இந்த ஊர்வாத்தின் அனைவர்களையும் கபுள் செய்வாயாக யாவது பள்ளியை கடந்து செய்யக்கூடிய ஊழியர்கள் அவர்களையும் கப்சின் கொள்வாயாக யாம்லா என் அனைவரையும் கப்சின் கொள்வாயாக கருதி முடிவை நலமுறை வாழ்த்துருவாயாக யா முக்கியமான நாள்பரா எனவே அவர்கள் நரகவாதியாக இருந்தால் நாங்கள் நோகம் உண்டு விருத்து இந்த விண்மரி மேடையில் இருந்து செய்யக்கூடிய நிர்வாகி மூலமாக நரக விடுதலை கொடுத்திருக்கமான மக்களை நரக செய்வதற்குரிய ஒரு நாளாக அரப்பாவுடைய நாளை தெரிவிக்கிறார் எனவே நல்ல விடுதலை பெற்ற கூட்டத்தில் ஊறகங்கள் தாய் சாப்பிட் என்னுடைய அனைவருக்கு சேர்த்துக் கொள்வாயா பள்ளிக்காண்டி கஷ்டப்பட்ட மூதாதையத்தில் கபில் இருக்கிறார் அவர்களது கபலையை சுதக்கத்தை மூஞ்சதாக கொடுத்துருவாயாக அனைவரும் இறுதி முடிவை நல்லபடி வாங்கிடுவாயாக